तापत्रय विनाशाय சச்சிதானய விஷோத்தியேத்தாபயாவிதோ சந்திமா பசூன் திருத்தா தேச்சான் மேலும் சமசர் உபதேசத்தை தொடர்கிறார் ஸ்ரீஹரிபக்தி இல்லாமல் வேதங்களில் சொல்லியிருக்கக்கூடிய யஜ்ய யாகாதிகளை எல்லாம் கர்வத்தினால செய்யக்கூடிய ஜனங்களை கண்டனம் பண்ணி பேசுகிறார் ஏதூ அநேவம் விதா ந ஏவம் விதா அநேவம் விதா எவர்கள் இவ்வாறு தர்மத்தினுடைய ஸ்வரூபத்தை அறியாமல் உண்மையான தர்மம்னா என்ன அப்படிங்கிறது அறியாமல் சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் ஈஸ்வரன் இந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவாக அறியாமல் கேவல இந்த யாகாதிகளை மாற்றம் பெரிதாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அஜானிகளை சொல்லுகிறார் ஏ எவர்களோ அப்படின்னு அர்த்தம் அநேவம் விதா இவ்வாறு தர்மத்தினுடைய ஸ்வரூபத்தை பூர்ணமாக அறியாதவர்கள் அசந்தகா அசந்தகான்னு சொன்னா சத்விஷயத்துல ஈடுபடுறது இல்லை ஏதோ யாகாதிகளை பண்ணுகிறார்களே தவிர குணங்கள் எல்லாம் சரியில்லை ஸ்தப்தாகா ரொம்ப கர்வம் நாங்க பெருசா யாகங்கள்லாம் பண்றோம் அப்படிங்கிற கர்வம் சதபிமானினா நாங்கதான் சரியானதை செய்கிறோம் நாங்கதான் நல்லவர்கள் அப்படிங்கிற எண்ணத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் அசத்துக்களாகவும் மமத்தை அதாவது கர்வம் வணக்கம் இல்லாத குணம் அப்புறம் நாம் தான் கரெக்டு அப்படிங்கிற ஒரு அபிமானம் சதபிமானம் விஸ்ரப்தாக விஸ்ரப்தாக சொன்னால் அதையே சத்தியம் நினைக்கிறவர்கள் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய உயர்ந்த விஷயங்களை எல்லாம் நினைச்சு பார்க்காதவர்கள் கிணற்று தவளை போலேன்னு வைத்துக்கொள்ளுங்களே அந்த மாதிரி விசிரப்தாக பசுன்னு துருஹந்தி பசுன்னா இந்த விலங்குகளையெல்லாம் சரியான வழியில முறையாக யாகாதிகளை பண்ணாமல் அதெல்லாம் துரோகம் பண்ணுகிறார்கள் அந்த பசுக்களுக்கு விலங்குகளுக்கெல்லாம் துரோகம் செய்கிறார்கள் அதுக்கு பிறகு என்ன ஆகுறது அப்படின்னா தே பசவாக அந்த பசுக்களெல்லாம் பிரேத்திய பிரேத்தியன்னா இவர்கள்லாம் இறந்து போனதுக்கு பிறகு யாகத்துல எந்த பசுக்களை எல்லாம் வதம் பண்ணுகிறார்களோ அந்த பசுக்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் இருக்கிறார்களே அவர்களெல்லாம் இவர்கள் இறந்ததுக்கு பிறகு தானு காதந்தி அந்த யஜ் யாகாதிகளையெல்லாம் செய்த முறையாக தர்மத்தை அறியாமல் மனம் போன போக்குல அபிமானத்தோடு செய்த அவர்களையெல்லாம் அந்த ஜீவர்கள் வேற ரூபத்தில் இருந்து கொண்டு இவர்களையெல்லாம் சாப்பிடுகிறார்கள் ஏதோ விலங்குகளாக இருந்து கொண்டோ அல்லது அவர்களும் மனித சரீரத்தை எடுத்துக்கொண்டு இவர்களெல்லாம் விலங்குகளாக மாறி இவர்களை சாப்பிடுவதாக புரிந்து வேண்டும் ஆகவே இந்த பசுக்களெல்லாம் அடுத்த ஜென்மாவில் இவர்களுடைய அடுத்த ஜென்மாவில் இவர்களை சாப்பிடுவதாக இந்த ஸ்லோகம் உபதேசிக்கிறது இதை சமசர் சொல்லுகிறார் நிமி சக்கரவர்த்திக்கு தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பிறகு பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்தோட விஷயம் இதுதான் பிரேத்திய காதந்தி தேச்சோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரி வேதபுரி